தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நான் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆகி இந்த பிரசுத்த நாளிலும் கற்றிட நாள் ஆகிய இந்த மனமகிச்ச நாளிலே அவருடைய திருப்பாதம் கடந்து வந்து இக்கத்தரை மகிமைப்படுத்துவோம் அவரை போற்றுவோம் புகழும் அவருடைய அவர் தந்த ரட்சிப்பின் எடுத்துக்கொண்டு இக்கத்திர நாமத்தை மகிமைப்படுத்துவோம் தேவ நம் எல்லோருக்கும் அருளிய கருவைக்காக நன்றி சொல்வோமாக ஹலோயா தேவனாய்கே இருந்த நாளிலும் நமக்கு தருகிற சில வேத வாக்கியங்களை தியானித்து தேவ நன்மைகளை பெற்றுக்கொள்ள கருத்தர் என்று நமக்கு அருள் புரிவாராக ஹெலுவையா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக யாக்கோ எழுதின பொதுவான நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் நீங்கள் உங்கள் குற்றங்களை ஒரு ஒருவர் அறிக்கிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் மிகவும் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக நம்முடைய கையில் இருக்கிற சத்திய வேதம் இறைவனால் இறைவனுடைய ஆவியினால் ஆவி தேவாவி பெற்ற தேவ மனிதர்களால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வாக்கியங்கள் இந்த வேத வாக்கியங்களுடைய மகத்துவங்களை அறிவிக்க வேண்டிய கடமை பிரசுப்தாவியான ஒரு கூறியது ால மனிதர்கள் தங்களுடைய அறிந்து கொள்ள இயலாது என்று நாம் காணுகின்றோம் அது அப்படினால்தான் பக்தன் தாவிதராஜா ஜபம் வேதத்தை வேதத்தை தியானிக்கிறதுக்கு முன்னால் அவர் ஒரு சிறிய ஜபம் பண்ணுவார் என்னென்றால் கசாவே நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி கண்களை திறந்திடணும் அந்த உள்ளே இருக்கிற கண் ஆன்மீக கண் திறக்கப்பட வேண்டும் பாவ கண்ணால் இந்த வேதத்தின் மகத்துவங்களை அறிய முடியாது என்று பக்தர்கள் அறிந்திருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் அதுபடினால இன்று பல விதமான உபச குழப்பங்கள் மாற்று விளக்கங்கள் கொடுக்கிற ஒரு நாம் வந்திருக்கின்றோம் இங்கே நான் இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வேதமாக ஒரு சத்தியம் நமக்கு விளங்குகின்றது என்ன அதாவது உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் நீதிமன்றம் செய்ய வேண்டுதல் மிகவும் பிறன் உள்ளது அறிக்கை மனிதன் பாவ மதிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அறிக்கை செய்ய வேண்டும் மறைந்து போய்விட்டது என்று சொல்லப்படுகிறது அங்கே யார் ஜபம் பண்ண வேண்டும் என்பது வேதத்தின் உரங்காக இருக்கிறது நாம் காணுகிறோம் ஒரு மனிதன் பாவம் செய்து அவனுடைய முகம் அவரோட தேவனுடைய முகம் அவனுக்கு மறைக்கப்பட்டு விடும் என்று வேதத்தில் நாம் காணுகின்றோம் பாருங்க ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒராது வாக்கியத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க பாவிகளுக்கு தேவன் சவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஒரு பிறமைக்குடன் மனிதன் என்ன சொல்லுகிற என்றால் நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது என்றால் பாவம் செய்துவிட்டால் தேவன் அவனுக்கு சவி கொடுக்கிறது என்று நாம் அறிந்திருக்கின்றோம் ஒரு மனிதன் தேவ்தனாயிருந்து அவருக்கு சுத்தமானதை அவன் செய்யும் போது எதிர்கின்ற செய்யும் போது அவனுக்கு மனிதர்களை கூட அவன் சரியாக பார்க்க இயலாத ஒரு மனிதன் அவனுடைய கண் குரலாக இது வரைக்கும் இப்படிதான் பார்வையடைந்திருக்கிறான் அவருக்கு உண்டான அறிவை பாருங்கள் என்ன அறிவுண்டால் ஒருவன் தவறு செய்து விட்டால் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார் அவன் அறிக்கை செய்ய பாவத்தையும் அதாவது மன்னிக்கிறது இல்லை அவன் கூப்பிடுகிற சத்தத்திற்கும் சமீபடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோமே என்றுிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அக்கிரமம் செய்துவிட்டால் அந்த அக்கிரமக்கு மனிதனுவிடும் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறேன்படி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து போடும் மாறாக இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இப்படித்தான் பாகமதி பெற்றுக் வேண்டும் என்று வேதம் ஒருவர் அறிக்கை மிகவும் நாம் கருத்தாய் நம்மைப்பட கருத்தால் ஜபம் ஒரு நீதி காட்டேற்பாக இருக்கும் என்றும் அறிக்கை அல்ல வேதத்தை நன்றாக நாம் கவனிக்க வேண்டும் அதாவது அரைவீட்டை கேட்கிற பரபிவிடத்தில் பலன் உண்டு அறவீட்டை அறவீட்டை பாவரிக்கை நான் அறவீட்டை குட்டிக் கொண்டு பாவரிக்கை செய்யறது இல்லை நான் நாளாக புத்தகத்தில் படிக்கும் போது நெகமியாவின் ஒரு ஜாமம் மட்டும் அதாவது நிலையிலே நின்று பாவரிக்கை செய்தார்கள் அருமையான ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கிறத நாம் காணுகின்றோம் ஆனபடினா நீங்கள் கூடி வரும்போது ஒரு குற்றத்தை ஒருவரத்தில் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமார் செய்ய ஊக்கமான வேண்டுதல் அங்கே பாவம் மன்னிக்கப்படும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் ஒரு நீதிமன்றம் சொல்லுகிறது பாருங்க அடிக்கடி அடிக்கடி அடிக்கடி ஆண்டவர்களுக்கு நன்மை கிடைக்கும் போது போற்றுவார்கள் கொஞ்சம் தண்ணித்தாக ஏற்பட்டவுடனே கொஞ்சம் ஆகார குறைவு ஏற்பட்டவுடன் அவர்களுக்கு வழியில் கொஞ்சம் சோதனை ஏற்பட்டவுடனே அவர்கள் பழைய திரும்ப திரும்பி பார்க்க ஆரம்பிப்பார்கள் இப்படிப்பட்ட சுவாமி இருந்தபடியும் அழித்து போடுவேன் என்று ஆண்டு சொன்னார் அந்த நேரத்தில் வாசத்திற்கு அழைத்து சொல்லுகிறேன் அழைத்து வந்தேன் தூசிப்பு வருவோம் என்று நின்று அழிக்க கூடாது மன்னித்தருவோம் உன் நிமித்தமாக மன்னிக்கிறேன் என்று சொன்னார் நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் இருக்கின்றார் அதற்காக அந்தவருக்கு நான் சோத்தனம் சேர்த்துகிறேன் பாவ அறிக்கை செய்கின்ற நமக்காக பரிந்து பேச வேண்டுதல் செய்ய ஒரு நீதிமான் இருக்க வேண்டும் என்று புதிய பாட்டில் தேவை இங்கே யோகின் புத்தகத்தில் சம்பவத்தை நான் பார்க்கின்றோம் யோகின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழு ஒன்பது வரைக்கும் பேச எ நோக்கி நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீரத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் பேசவில்லை என்றார் தேர் தேகர் மேலும்பம் ஓடுகிறது என் தாசனாக போது என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை நீங்கள் ஏழு காளைகளையும் தெரிந்து கொண்டு போய் உங்களுக்காக சர்வாக தகர்பலிகளை இல்லை வேண்டுதல் செய்வான் நான் அவன் புகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்திரத்துக்கு தக்கதாக யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் அப்பொழுது தேவானிய நான் எழுப்பும் சூரியனான பிறகு நாகமத்தியனான போய் கர்த்தர் மகிமை உண்டதாக இந்த யோகனுடைய சதேகிழர்கள் அதாவது ஆண்டவராகிய தேவன் பக்கமாக நின்று ஆண்டவருக்கு சாதகமாக சப்போர்ட் ஆகத்தான் பேசினார்கள் அதில் பேசினதெல்லாம் நீதிபோதான் இருந்தது ஆகிருக்கிறார் என்று இறைவன் வருவருக்கு மாத்திரம்தானே தெரியும் இவருக்கு தெரியாது இவர் சொன்ன தானத்தினால அவரை குற்றம் சாட்டி குற்றம் சாட்டி குற்றம் சாட்டி கொண்டே இருந்தாரு கேட்டுக்கொண்டே இருந்தார் கடைசியிலே அவர்களை கூப்பிட்டார் மூன்று பேரையும் கூப்பிட்டு என் தாசராக யோபு பேசுறது போல நீங்கள் நிதானமாக பேசவில்லை ஆனால் அப்படினால நீங்கள் பலி முருகங்களை கொண்டு என் தாசராக யோபு நடத்தில போய் நீங்கள் பலி செலுத்தி மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் மனிதனுக்கும் மத்தியிலே பாவச்சுவோர் எழும்பி விடுகின்றது வேவனுக்கு நடுவாக பகை உண்டாகி விடுகிறது பிரிவினை உண்டாகி விடுகின்றது முகம் அவனுக்கு மறைக்கப்பட்டு விடுகின்றது அங்கே ஒரு நீதிமான் அவனுக்காக வேண்டுதல் செய்தத்தினால் உண்டான புத்தக ரீதியாக நான் பார்க்கின்ற ஒரு சகோதரன் படுக்கையில் இருந்தான் நான் போய் அவனை பார்த்தேன் எழுதுகிறார் போய் பார்த்தேன் கடைசி நேரம் அனுப்ப அவனுக்கு சொன்ன சொல்லு ஏ சூரத்தன் சொல்லு என்று சொல்லிக் கொடுத்தேன் அவன் ஏ சூரத்தம் என்று சொன்னான் அப்பொழுது அவனுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் வந்தது அவன் அப்பொழுது ரட்சிக்கப்பட்டு விட்டான் அவனுடைய பாவம் நல்லாத்தன் மன்னித்து விட்டான் என்று சொல்லி எழுதுகிறார்கள் மேடையில் பேசுகிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த ரட்சிப்பின் வழியை சரியாக அவர்களுக்கு காட்டாதபடுகிற மருமக்கள் ரட்சிப்பு அடையாமலே போய்விடுகிறார்கள் மகனே நீற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்யும் இப்பொழுது நீ செய்தத எனக்கு சொல் என்று சொன்னார் சொன்னார் ஆனத்தில் எனக்கு ஒழிக்காது சொல்லு என்று சொன்னார் யோசுவா அருமையான பிள்ளைகளை அதாவது நீதிமன்ற்களுக்கு தனியிடம் ஆண்ட உண்டு அவர்கள் கேட்கின்ற காரியத்தை கற்ற நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார் அனைவர பாவம் செய்து கொண்டு அந்த பாவத்தோடு இருந்து கொண்டு கூடும்போது <Sessus> அப்போசலராக சிலரை தீர்க்கர்களாக சிலரை மேற்பராக சிலரை போதகராக விடுதலையாக்கி பிரதிநிதிகளாக அவர்களை வைத்திருக்கிறார் என்று நாம் காண்கின்றோம் அருமையான கற்றுவெற்றும் பிறருக்கும் இருக்க வேண்டும் எடுக்க முடியும் உலக ரீதியாகவே பொறுப்பு விடுங்கள் என்று வெளியே கொண்டு வர முடியும் அவனுக்காக அதாவது காலத்தில் அவரை வேதனை நண்பர்களை கருத்தர் அழைத்தார் என்று சொல்லாமல் இடத்தில் போங்க என்று சொன்னார் ஹயா யோபின் இடத்தில் பலிகளை மிருகங்களை கொண்டு போய் பலி அவனுடைய முகத்தை பார்த்து நான் உங்களுக்கு இறங்குவேன் என்று சொன்னார் அப்படி அவர்கள் செய்தார்கள் கருந்தர் யோபியின் முகத்தை பார்த்தார் நீதிமானுடைய முகத்தை பார்க்கின்றார் ஹெலே லோயா நீதி அழைக்கப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டவர்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் கேட்ட நம்மளை நீதிமன்ற்கள் ஆக்கிக் கொண்டே இருக்கின்றார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படினாலே இங்கே இப்படி நாம் என்ன பார்க்கிறோம் நீதிமானுடைய வேண்டுதல் மிகவும் இருக்கிறது என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது பிரதாதிக்காரன் ஆகிய குருநெல்வே குறித்து நான் பார்க்கின்றோம் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்று வரைக்கும் வாசிக்கலாம் மிண்டாவதாக இந்த சொல்லப்படுகிற மனிதன் சத்யத்தே அரியாதவன் தேவனை பற்றி அறியாதவன் அவன் மெய்தேவன் ஒருவர் உண்டு என்ற அந்த அறிவியில் அவன் என்ன செய்து கொண்டிருந்தானான் அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவன் இழந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மீன தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜோ அடிகிறவனாயிருந்தான் இவன் பிரஜாதிக்காரனாகி ஒரு மனிதன் இப்படி அவன் கடைபிடித்து தெரிந்தவரைக்கும் தேவபக்தி உள்ளவனாயிருந்தான் வீட்டாரானவரோடு தான தர்மம் செய்கிறவன் உபசவனாக அவன் இருந்தான் எப்பொழுதும் ஜெயமலுகிறவராயிருந்தான் நோக்கி இப்படி இருக்கும் போது ஒரு மனிதன் என்று சொன்னார் என்று காணுகிறோம் அருமையான கத்தனை பிள்ளைகளை என்று சொல்லப்படுகிற இந்த மனிதன் அதாவது ஆட்களை அனுப்பினான் வீட்டிற்கு அங்கே சென்று அதாவது சந்தித்து அவரிடத்தில் அவர் பேசும்போது என்ன பேசுகிறார் அனுப்பப்பட்ட மனுஷத்திற்கு இறங்கி போய் இதோ நீங்கள் நான் தான் நீங்கள் என்ன என்றான் அதற்குள்ளவனும் எல்லாம் நல்லவனன்று ஏரியாவிலே எல்லாரும் நல்லவனன்று உண்மை வீட்டுக்கு அழைத்து மகிழ்ச்சி ஒருத்தர் கேட்டார் அவருக்கு தேவன் அடுத்து நடக்க வேண்டிய வழி என்ன என்று அவருக்கு தேவன் காண்பித்தார் என்று நாம் காணுகிறோம் அருமையான கத்தொடர் பிள்ளைகளை தேவனை ஆராதிக்க அதாவது பயப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் நம்மால் நாம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்பது உண்டு என்று வேதம் சொல்லுகின்றது நீதிமன்ற என்றால் முதலாவது பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் தேவனுக்கு அவன் எல்லா தீமை அப்படிப்பட்ட நிலையில் மாத்திரமல்ல அடிக்கடி உபவாசிக்கிறவராக இருந்தார் இவரை தேவன் பார்த்துக்கொண்டே இருந்தார் கிடைக்க நேரங்களில் என்று பரிசுத்தாய்ப்பற்றுக் கொண்ட பிள்ளைகளும் கூட எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய கரைப்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய அதாவது கடுத்து போடுகின்றோம் உள்ளே இருக்கிற பரிசுத்தாவியார துக்கப்படுகின்ற கத்திரா இருசுத்தம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நமக்குள் இருக்கிறார் பாருங்க அவர்களை நாம் எப்பொழுதுமே பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் பாவம் செய்தால் அவரை கரைப்படுத்துகிறது போல் இருக்கும் அதனாலதான் தான் ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தில் நம்முடைய சீடர்களுக்கு ஜெவமான கற்றுக் கொடுத்தார் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இருக்கிறதா அது மகா பரிசுத்தில்தான் இருக்கிறது என் மூலமாக வாழ்க்கையின் மூலமாக ஜீவித்தின் மூலமாக புகழ் பெற வேண்டும் அதாவது இந்த சகோதரன் அந்த கடவுளை ஆராதிக்கிறபடினால் அவன் இவ்வளவு தூய்மையாக இருக்கின்றான் கடவுளைத்தான் இருப்பார் என்று மற்றவர்கள் கண்ட நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய தான தர்மம் செய்கிறவனாயிருந்தான் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நீதிமான் இப்படி பகலில் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனம் கண்டேன் என்று சொல்லி அழைத்து வர சொன்னார் என்று சொன்னதாக நாம் இங்கே பார்க்கின்றோம் அருமையான தேவண்டு பிள்ளைகளே என்ன பார்க்கிறோம் என்றால் அதாவது பாவ அறிக்கை பாவ மன்னிப்பு பெறுவதற்கு அறிக்கை செய்ய வேண்டும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்கிறது எப்படி அறிக்கை செய்ய வேண்டும் ஒருவருக்கு கூடி வரும்போது சபை கூடி வரும்போது அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்ய சேர்ந்து அறிக்கை செய்யமான இருக்க வேண்டும் கூட்டமாக இருக்க வேண்டும் விண்ணப்பத்திற்கு விண்ணப்பம் மிகவும் தாக இருக்கும் என்று கத்திராக்கு சொல்லுகின்றது அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் மயி உண்டாவதாக மற்றபடி உள்ள இடங்களில் சொல்லுகிறவையே மன்னிக்கப்படுகிறது இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அது யாரும் எப்படியும் தன்னுடைய கொள்கைகளை வைத்துக் கொள்ளட்டும் அதை எப்படி நாம் கவலைப்படுகிறது இல்லை சொல்லுகிறது கத்துட இதற்கு ஒப்பனையான வேத ஏராளம் ஏராளம் வேதத்திலே இருக்கிறது என்பதை நாம் சொல்ல தயாராக இருக்கிறோம் வேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்துரை பிள்ளைகளை அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்கிற பாவத்தை கத்தல் மன்னிக்கும் முடியாத அங்கே ஒரு வேண்டுதல் செய்ய என்று இறைவாக்கு சொல்லுகிறது அதற்காக நான் இந்த கட்டணங்களை அவர்களே நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது மகிமை உண்டாவதாக கட்டளை யார் கை கொள்ளுகின்றார்களோ அவர்கள் பெயர்தான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது யார் கட்டளைகளை கற்பனைகளை யார் கை அவர்கள் நீதிமன்ற்கள் அல்ல அதாவது பலமான பக்திகள் இருக்கலாம் பலமான வெளியரங்கமான கிரிகளை இருக்கலாம் பலமான ஆசாபாசங்களை செய்யலாம் வேவனுடைய கட்டளை விதிக்கப்பட்ட மனிதர்கள் நீதிமானா என்னப்படுகின்றார் ஆண்டவராகிஸ்துவும் கட்டளைகளை நிறைவேற்றுகிறவராகவே இருந்தார் என்று நாம் காதுகிறோம் அவருடைய பிறப்பில் இருந்து அவருடைய வளர்ப்பு வரைக்கும் அவருடைய மரணம் வரைக்கும் தீர்க்க எழுதப்பட்ட அவரை பற்றி என்னென்ன எழுதியிருந்ததோ அதை நிறைவேற்றுவதே நோக்கமாக இருந்தது என்று நாம் காணுகின்றோம் அதை நிறைவேற்றுவதாகவே இருந்தது அவர் வயதிலே பெற்றோர்களை விட்டு வெளியே வந்தார் வெளியே வந்து ஸ்நானகன் யோகிடத்துல போய் ஞான கேட்டார் என்று நாம் காணுகின்றோம் அவர் பாவம்ன்னிப்பு என்றுதம் எழுதிய அறிக்கையிட்டு பாவம் என்று ஞானஸ்தானம் பெறும்படி கேட்டார் யோவானுக்கு இயேசுவை பற்றி தெரியும் பிளாவினிடத்தில் இருந்தவர் அறிந்து வந்திருந்தார் தெரிந்து வந்திருந்தார் ஆனபடினால அவர் நீர் அதாவது நான் நீர் என்னிடத்தில் வர நான் இடத்தில் வர வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்டார் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தை வாசிப்போம் இடஒது இடங்கு எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு கேட்டதாக இருக்கிறது என்றார் என்றார் இப்படி இது ஒரு நீதி கட்டளை அதாவது ஒரு நீதி அது ஒரு கட்டளை அது ஒரு பிரமாணம் கட்டளை நிறைவேற்றுகிறவரே நீதிமான் என்று வேதம் சொல்லுகின்றது கட்டளை நிறைவேற்றாதவர்கள் நீதிமான ாலும்ட்டிய வருகிறோம் நமக்கு வழிகாட்டி சுவாமி தான் நமக்கு இலக்கு ஆனால் ஊழியர் மாநாட்டில் சொன்னேன் ஒருவன் என கோலிங் செய்தால் என்னை பின்பற்ற கடவுன் என்று சொல்ல வேண்டும் அவர் நடந்த மாதிரியாக நடக்க வேண்டும் அவர் நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டும் நான் ஊழியத்துக்கு போயிட்டு கவனிக்க மாட்டேன் அதாவது அவரை தூக்கி தூரம் போட்டுட்டு அதாவது இயேசுவை தான் பின்பற்றினார் முப்பதாவது வயது வரைக்கும் பெற்றோர்களுக்கு கீழ்படைந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகின்ற எல்லா கட்டளைகளையும் அவர் நிறைவேற்றி நீதிமன்றாயிருந்தார் பிரார்த்தனுடைய மனைவி சொல்லி அனுப்பினால் ஆள் சொல்லி அனுப்பினால் நேற்று அந்த நீதிமான் நிமித்தமாக நான் மகிழ்வு பாடுபட்டேன் அது நான் அந்த நீதிமனுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஏறோ அதுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் என்று நாம் காணுகின்றோம் என்று மிகவும் பலன் என்று கட்டுரை வார்த்தை சொல்லுகின்றது அந்தபடினால அருமையான கட்டுரை பிள்ளைகளை நாம் தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவாக்கு சொல்ல அவர் பக்கத்தில் எல்லாரால் நற்சாட்சி பெற்ற மனிதனாகவும் இருந்தார் அப்படி போல நான் வசிக்கின்ற இடத்தை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்கிற பெயரை நாம் நிச்சயமாக எடுக்க வேண்டும் அதாவது பொய்யான குற்றச்சாட்டு மேலே சாப்பிட்டோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை சாப்பிட்டாலுடைய இருக்கிற ஆத்தம்லாம் பேசுவோம் நல்லவர்கள் ஒரு நீதிமான் உத்தமர்கள் கடவுளுக்கு பயப்படுகின்றவர்கள் ஈகை செய்கின்றவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை நாம் வாங்க வேண்டும் அருமையானவர்கள அதுதான் நீதிமானுடைய ஸ்வாபம் நீதிமானுடைய பட்டியலில் இருப்பது அதுதான் என்று நான் உங்களுக்கு அறிவித்துக் நீதி வேண்டுதல் மிகவும் சொல்வதற்கு நான் சொல்லவில்லை எத்தனையோ போன்கள் வருகிறது எத்தனையோ வரைக்கும் போன் வருகின்றது வேண்டுதல் செய்யுங்கள் இந்த காரியத்துக்காக வேண்டுதல் செய்யுங்கள் நீங்கள் ஜவுன் பண்ணுங்கள் என்று ஒரு அம்மாவும் பிள்ளையும் அதாவது நம்முடைய ஊழியக்காரர்கள் லால்ஜில் தங்கியிருந்தாரு அது எதிர புசில அங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம் எப்படி அவர்களை தேவிட மனிதர்கள் அறிந்து அந்த மாதிரி சந்தித்திருக்கிறாரு நீ எங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள் ஒரு ஒரு சொல்லுகிறன் பெங்களூர் இருந்து வந்திருக்கின்றேன் ஒரு ஒரு சொல்லுகிறான் துபாயிலிருந்து வந்திருக்கிறேன் இப்படி பல சொன்ன உடனே என்ன விஷயம் கேட்டிருக்கிறார்கள் இப்படி எங்களுடைய சபை என்னிடத்தில் இருக்கிறது அங்கே ஒரு கான்பரன்ஸ் நடக்கிறது அதற்காக நாங்கள் வந்தோம் என்று சொன்னோம் அப்படின்னாலும் எனக்கு அட்ரஸ் கொடுங்க நம்பரை கொடுங்க என்று கேட்டு அந்த அம்மா நேற்று மாலையில் எனக்கு போன் பண்ணார்கள் புதிய சபை தானா உங்களுடைய சபைக்கு எப்படி வருவது என்று கேட்டார்கள் அவர்களுக்கு நான் வழிகாட்டினேன் அவர்கள் வழி தெரியாமல் எங்கெல்லாமோ போயிருக்கிறார்கள் அடிக்கிறார்கள் அடித்து அடித்து அப்படி கேட்டு ரொம்ப லேட்டா வந்து சேர்ந்தார்கள் தாயும் பிள்ளையும் வந்து சேர்ந்தார்கள் ஒரு ஜப விண்ணப்பத்துக்காக வந்தார்கள் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறதோ எங்கெல்லாமே போயிருக்கலாமே இங்கேயே தேடி வந்தார்கள் ஜவுமணி அனுப்பினோம் பிள்ளை பரீட்சை முடிஞ்சதும் வருவோம் கேள்விப்பட்டோம் என்று சொன்னார்கள் என்று கண்டறிய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை ஊழியக்காரர்களுடைய அந்த ஐக்கியத்தை அவர்களுடைய நடைமுறைகளை பார்த்த உடனே ஒரு பெண் போய் தேடி போய் நீங்கள் யார் என்று கேட்டிருக்கிறது ஆங்கிலேயத்தினர் தங்குவார்கள் போவார்கள் அதெல்லாம் இருக்குமே இவர்களை போய் பார்ப்பதற்கு காரணம் என்ன இவர்கள் நிலைகளை தேடி வேண்டாமில் உள்ளவர்கள் வேண்டும் என்று கேட்கிறார் அவர்கள் கூப்பிட்டவுடனே அவர்களுக்கு மா செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்று தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் வாழ்க்கை வைத்துதான் ஒரு நாள் இன்னொரு பேசும்போது ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம் ஆதிமம் ஏழாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் நீதி நீதிமானடின நீதிமன்களை தேடினா பேளை உண்டாக்கணும் அந்த பேலையை உண்டாக்குவதற்கு இவ்வளவு கட்டளை கை கொள்ளுகிற யார் கொள்வா நீதிமன்றங்கள் தான் கை கொள்வார்கள் ஆனால் ஒருவர் உண்டோயின்றி தேடினார் இந்த சமுதாயத்துக்குள்ளது ஜனங்களுக்குள்ளது ஒன்னை மட்டும் நீதிமன்ற கண்டேன் நீ ஒன்று செய்ய வேண்டும் ஒரு பே உண்ட உலகத்தில் உள்ள ஜன பாவங்கள் எல்லாம் வானிட்டு வந்துவிட்டது இருக்கிற அழித்துவிட்டு புதிதாக ஒரு ஜெனரேஷனை உருவாக்கப் போகிறேன் அதாவது மனிதர்களுக்குள்ளேயும் மிருகங்களுக்குள்ளேயும் பறவைகளுக்குள்ளேயும் இவைகளுக்கு அதாவது நீ ஒன்று செய் ஒரு பேழையணி ாக்க வேண்டும் என்று கருத்து இந்த நீதிமன்றத்தில் சொன்னார் என்று கட்டளையை நிறைவேற்றுவார்கள் கொடுக்க வேண்டும் என்றால் சபை கட்டுகிற பணி நடக்க பாருங்கள் அன்றொரு நாள் எரிசலே அலங்கம் இடிபட்டு கிடந்தது ஒருவரும் அதை பற்றி கவலைப்படவில்லை ஒரே ஒரு நெகிமியாவுக்கு அழுகையும் கண்ணீருமாக ராஜாவுக்கு முன்பாக சென்றார் அதை அறிந்த ராஜா கட்டளை கொடுத்தான் அவன் கடந்து வந்து அந்த எருசுலேம் அலங்கத்தை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னால் எத்தனையோ சோதனைகள் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்பட்டது அவைகள் ஒன்றை கண்டுகிடாமல் நிலைநின்றி அவர்களை நிறைவேற்றினான் அருமையான கட்டுரை பிள்ளைகள உங்களை என்ன நம்பி கடைசி காலத்தில் பணியை ஆண்டவர் தந்திருக்கிறார்கள் இதுல நீதிமன்ற்கள் அதாவது தேவன் உதித்த கட்டளை அவரவர்களுக்கு கொடுத்த பிரமாணங்களை அவர்கள் கட்டளை பொறுப்புகளை நிறைவேற்றி முடிப்பார்கள் இந்த ஊழிர் மாலம் நடந்து பாருங்க இதுல வந்தவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் எல்லாமே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும் எல்லாம் அருமையாக இருந்தது என்று இதில் நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை அருமை பிள்ளைகள் சபையினுடைய ஊழியர்கள் பிள்ளைகள் அவரவர்களுடைய பகுதிகளை நேர்த்தியாக அருமையாக செய்து செய்து முடித்திருந்தார்கள் இருந்து வாலிவு பிள்ளைகள் வாலிபர்கள் அவ்வளவு அருமையாக செய்து நேர்த்தியாக வைத்திருந்தார்கள் கர்த்தர் சந்தோஷப்படுகின்றனர் மகிமை உண்டாவதாக இங்கே ஊழியர்களா இருந்தாலும் சரி விசுவாசிகளாயிருந்தாலும் சரி நீதிமான் என்றால் தேவ கத்தளை நிறைவேற்றுகிற கத்தர் என்ற பொறுப்பு எனக்குடையவர்களால் இந்த சந்த நீதிமான கண்டேன் என்னென்ன வாக்கு கட்டளை பாருங்க ஆதி ஆகும் ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினான்கு பதினைந்து சனங்களை ஒருவர் வாத் செய்யலாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அண்டவராகி தேவன் நோவாவுக்கு கட்டளை கொஞ்சம் கூட வித்தியாசமா இருந்தால் போய்விடும் கப்பல் செய்கிறவர்கள் இந்த அளவை முன்னிட்டு தான் கப்பல் செய்கின்றார்களா இதுல நீளமோ உயரமோ அகலமோ வித்தியாசமா இருந்தால் தண்ணீர்ல முழுகி விடும் அதுனால தேவன் நோவாவுக்கு ஆண்டவராக தேவன் கட்டளை என்ன சொன்னார் பாருங்க அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் முன்னோர் மூலம் அதன் அகலம் ம்பது முலம் அதரம் இருக்க வேண்டும்னை உண்டு பண்ணி மேட்டுக்கு ஒருமுட தாழ் தாழ்த்தள அதை செய்து முடித்து பே கதவுன் பக்கத்தில் வைத்து கீழறையும் இரண்டாம் தட்டின் அறையும் மூன்றாம் தட்டின் அறையும் பதினெண்டு இப்படி ஆண்டவர் ஆகிய தேவன் நோவாவுக்கு கட்டளை என்ன நான் காணுகிறோம் அந்த பிரகாரம் அவர் செய்தார் ஆனபடியால் ஆண்டவர் அந்த சந்தைகளுக்குள்ள நோவாவை நீதிமானாக கண்டார் சொல்லா அருமையான கற்றுமை பிள்ளைகள நம்முடைய வாழ்க்கையில பொறுப்புகளை கொடுக்கின்றாரோ என் வேண்டுகோள் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது என்று கற்றுட வேதம் சொல்லுகிறபடினாலே ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் வேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கற்றுமை பிள்ளைகளே சார் இருக்கிறாரு அவர் இப்போ நீங்கள் எல்லாமே எழுதுகிற வேலையில் இருக்கிறபடினால் அவருக்கு நேரம் போறது தெரியறதில்லை அவருக்கு சமயம் போகிறது தெரியல அல்லாவிட்டால் சிலர் டைமைட்டி பார்ப்பார்கள் என்னால் அவருக்கு டைம் போகுது போல இருக்கும் இப்ப அவரை எழுதி கொண்டே இருக்கிறபடினா அவருடைய கவனம் போற இங்கேதான் இருக்கிறது என்று நாம் அறுகின்றோம் அனைப்படி நான் அருமையாத கட்டுடைய பிள்ளைகளே கட்டளை நிறைவேற்றுகிறவனே நீதிமான் கட்டளை நிறைவேற்றாதவன் நீதிமான் அல்ல அவருடைய கூப்பிடுதலுக்கு பலம் இல்லை என்று நாம் காணுகின்றோம் அனைப்படி நாள் குடிவந்திருக்கிற நம்முடைய கூப்பிடுவதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நிறைவேற்றி பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மகிமை உண்டாவதாக நீதிமன்றத்தில் என்ன கருத்து செய்ய பாருங்க நீதிமன்ற துன்பம் முப்பத்தி நான்கு பத்தொன்பது விடுவிப்பார் நீதிமான இருக்கிற மனிதனுக்கு அநேக துன்பங்கள் உண்டாகும் கர்த்தர் அவைகள் எல்லாத்தையும் நின்றவனை விடுவிப்பார் அவன் ஏற அந்த விண்ணப்பம் மிகவும் பலன் உள்ளதாக அது இருக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால நான் என்று சொல்லப்படுகிற கட்டளைகளை அவன் நிறைவேற்றுகிறவனாக இருப்பான் கத்திரின்றி அவனை அழைக்கிறான் நீங்க பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்தை வாசிக்கின்ற நாம் இவனமாக வாசிக்கின்றோம் இரண்டு மனிதர்கள் சென்றார்கள் சென்று ஜபம் பண்ணினார்கள் என்று நாம் காணுகின்றோம் இந்த ஒரு மணி கட்ட நீதி மாதிரி அழைத்துக் கொண்டு திருவையாகும் என்றான் அவனல்ல இவனே நீதிமன்றாக்கப்பட்டவனா தன் திரும்பி போனான் என்று உங்களுக்கு ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தாழ்த்தப்படுவான் உயர்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவரே நீஜமான் என்று தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்று நான் விதத்தில் காணுகிறோம் ஒரு நாள் ஒரு வீட்டில் வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரன் எஜமானிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தான் இந்த ஆதாம் பண்ணின தப்பினால் இன்றைக்கு நாமெல்லாம் கஷ்டப்படுகிறோம் அன்றைக்கு ஆதாமுக்கு போட்ட சாபம் முகத்திர வேர்வை நிலத்தில் உள்ள பாடுபட்டு சாப்பிடு என்று சொல்லி அன்ற ஒரு சாபத்தை மனிதன் மேலே போட்டார் அந்த ஆதாமின் பிள்ளைகளாக நமது மேல அந்த பாடம் சுமந்து விட்டது என்று சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பாராம் அப்போ எதுமான் சொல்லிருக்கா தம்பி அப்படி சொல்லாத அந்த இடத்துல நாம் இருந்து அவன் எவ்வளவு அருமையாக தேவிட வார்த்தை கீழ்ப்பு பயந்து நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சர்ச்சை பண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறான் இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியவில்லை என்று அறிந்து ஒரு நாள் அவர் ஒரு ஏற்பாடு பண்ணினார் ஒரு ஊருக்கு நான் பயணப்பட போகிறேன் மூன்று நாள் கழித்து வருகிறேன் எல்லாம் உன்னுடைய கையில தருகிறேன் பெட்டி பணப்பெட்டி சாவி எல்லாமே உன்னுடைய கையில தருகிறேன் என்று எல்லாவற்றையும் அவன் கையில கொடுத்து விட்டான் அதனால் ஒன்று சே ஒன்று மாட்டத்தோடுக்குள்ள ஒரு தகர பெட்டி அது நீ திறக்க கூடாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் எல்லா வீட்டிலோட சகவ அவன் கையில் கொடுத்து விட்டார் அவர் வீட்டை விட்டு வெளியே இறங்கிறது இவனுக்கு மனம் வாதிக்க ஆரம்பித்தது எல்லா சாதியும் நம்மளை கையில் கொடுத்தாரு அந்த தகரப்பட்டி அந்த உடந்த பட்டியை ஏன் திறக்க கூடாதுன்னு சொன்னார் தெரியவில்லை அது என்னது என்ன வைத்திருப்பார் என்று அறிய வேண்டும் என்ற எண்ணம் இவனுக்குள்ள துடிக்க ஆரம்பித்தது எப்படி ஒரு நாள் ஆச்சது ரெண்டு நாள் ஆச்சது இவனுக்கு நிம்மதி இல்லை தூக்கமும் உறவில்லை ஏன் இப்படி செய்தார் என்று ஆனால் எல்லாத்தையும் உண்மையாக இருந்தான் இந்த காரியத்தில் அவனுக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை எப்பொழுது அவர் இன்னும் சில மணி நேரத்தில் வருவார் வரக்கூடிய நேரம் அவர் போன் அங்கேருந்து லெட்டர் போட்டு தெரியப்படுத்தி விட்டார் நான் சில மனைக்கு வருவேன் என்று சொல்லி அதற்கு முன்னால் அதை திறந்துட்டு பூட்டி வைத்து விடும் என்று சொல்லி இவன் அங்கே சென்றான் பின்னால் அவர்கள் வருவார்கள் கொஞ்சம் நேரம் கழித்தானே வருவார் திறக்கிறது அவர் எங்கே பார்க்க என்று சொல்லி போய் பட்டியை திறந்தான் அதுக்குள்ள ஒரு காட்டில் ஒரு எலியை பிடித்து போட்டு வைத்திருக்கிறார் திறந்த அது குதித்து ஒழி ஓடிவிட்டது இப்படி உள்ளம் துடியாக துடிக்கிறது இப்போ வருவார் எஜமான் என்ன பதில் சொல்லுவது என்ன பதில் அவருக்கு சொல்வது அவர் வருகிற காலடி சத்தம் கேட்டது ஓடி போய் பின்வாசல்ல உழைத்து கொண்டான் அல்லா இல்லையா வந்து உள்ளே வந்தார் கதவெல்லாம் திறந்திருக்கிறது பேர் சொல்லி கூப்பிட்டார் கூப்பிட்டார் ஊங்கிற சத்தம் கேட்கிறது ஆளை காணவில்லை பெட்டியை கேட்டார் பதில் இல்லை கூப்பிட்டு அப்பதான் புத்தி சொன்னார் உட்கார வைத்து அதனுடைய பிறரை குற்றப்படுத்தாதே பிறரை குற்றம் சாட்டாதே உள்ளில் உள்ள குறையை நீ எப்பொழுதும் கவனித்துக்கொள் அந்த ஆதான் இருந்த இடத்தில் இருந்தால் எத்தனையோ தவறு செய்திருப்பாய் என்று உணர்த்தி கொடுத்தாராம் ஹேலேலோயா அருமையான தேவனப்பிள்ளைகளை கட்டளைகளை கை கொள்வது நீதிமன்றுடைய லட்சணம் என்று கட்டளை வேதம் சொல்லுகிறது அதற்காக நான் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹேலே நீதிமான் கட்டளையை நிறைவேற்றுவான் நீதிமான் ஆக ஆக இதயத்தில் என்ன உண்டாகும் தாழ்மை உண்டாகும் நியற்றி ஒன்றாகாது எனக்கு ரொம்ப தெரியும் நான் எல்லாம் சாதிப்பேன் அப்படி என்று அந்த எண்ணம் இருக்காது அதாவது பிற இடத்துல பண்பாடான சுமத்தான வார்த்தைகள் பேச பழகுவார்கள் அவருடைய உள்ள அப்படிப்பட்ட நல்ல நீதிமன்ற்கள் ஆக ஆக அவருடைய உள்ளத்துல அதுதான் உண்டாகும் அப்பசலாய் பிரசுத்த பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் நாங்கள் எல்லாராலும் தொடைத்து போலப்பட்ட கந்தையை போல இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் அதாவது அந்த கந்தையை எடுத்து அவசியம் துடைத்து விட்டு துறை அதே மாதிரிதான் ஊழியக்காரர்களையும் அனைவரும் பயன்படுத்துவார்கள் தங்களுக்கு தேவைப்படும் போது உபயோகப்படுத்துவதும் தேவையில்லாத நேரத்தில் நம்முடைய சபையில் அப்படி இருக்காது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கற்றுமைப்பிள்ளைகள் இவைகளின் மத்தியிலேயும் அதாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் ஒன்றை பெற்றுக்ார்கள் நாம் காணுகிறோம் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள் வேதனைக்கு மயிப்பானவர்கள் கிடைக்கிற இடத்துல அறுவடை செய்கின்ற இடத்துல அறுவடை காலத்தில் தூங்குவார்கள் பிச்சை கேட்கும் போது பிச்சையும் அருவர்களே தேவர் சமூகத்தில் இருக்கும் போது விழிப்புடு காணப்படுங்கள் தேவனுக்கு மைமி உண்டாவதாக கட்டளை நிறைவேற்றுகிறவர்கள் நீதிமான்கள் தேவனுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிறவர்கள் நீதிமார்கள் என்று தேவனால் பெயர் பெறுவார்கள் என்று சோதனை சமூகத்தில் அதை கேட்கிற விண்ணப்பத்திற்கு செவி சில வீட்டில் சிலர் அவளுக்கு பிரியமில்லாத யாரும் வந்தால் கதவு போட்டிட்டு வெளியே போயிடுவாங்க வீடு வந்து பார்த்தால் பூட்டி கிடக்கும் போய்விடுவார்கள் ஆனால் உங்களுக்கு அருமையானவர்கள் வருகிறார்கள் என்றால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அது பெண்களுக்கு வேண்டிய தாகத்துக்கு ஆகாரத்துக்கு வேண்டி எல்லாம் ரெடி பண்ணி வீட்டை திறம்பே வைத்து வழியேன் என்று காத்திருப்பார்கள் உங்களை அழைப்பதற்காக அதே மனமாக நீதிமன்ற்களாக இருக்கிறவர்களுடைய கூப்பிடலுக்களுடைய எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது அடைபட்டே இருக்காது எப்பொழுது திறந்திருக்க பிள்ளைகள் எப்பொழுது என்ன சொல்வார்கள் அவளுக்கு என்ன தேவை எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ன என்ன என்ன கூப்பிடுகிறார்கள் என்னுடைய செவி எப்பொழுது திறந்தே இருக்குமா சங்கீதம் முப்பத்தி வசனம் பதினைந்து நான் வாசிக்கும் போது இவனமாக வாசிக்கிறோம் திறந்து இருக்கிறது அந்த செவி அடைக்கவே செய்யாது நீதி வேண்டுதல் மிகவும் உள்ளது அந்த வேண்டுதலுக்கு சரி எப்பொழுது திறந்து இருக்கிறது என்று கத்துடைய வார்த்தை சொல்கிறது கத்தாவே கத்தாவே கத்தாவே என்று சொன்னாலும் ஒரு பதிலும் இருக்காது ஆனால் ஒரு மனிதன் நீதிமானாக வாழ்வான் என்றால் கட்டளைகளை நிறைவேற்றி தாழ்மை உள்ளவனாக சமூகத்தில் அவன் எப்பொழுதும் அப்படி நடப்பான நீதி துன்பங்கள் பாடுகள் பிரயாசங்கள் அவமானங்கள் நிபல்கள் இவைகள் தாங்கிக் கொண்டு நடக்கிறவனுக்கு கூப்பிடுதலுக்கு அவனுடைய செவி திறந்தே இருக்கிறது எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது எப்பொழுதும் நம்ம சொன்ன உடனே கத்தோட சொபிக்குள்ளே போய்விடும் இந்த வார்த்தை உடனே அதுக்கு நமக்கு பதில் கிடைக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலே ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் ஹேலியா ஹேலியா நீதிமன்றிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வைக்கத்திலே இங்கே ஞானி சாலமன் நீதி ஜபத்தை சொல்ல போய் ஒரு மனு கொடுத்த கண்டு மனிதர்கள் இப்படி இருக்கிறது ஆனால் மகாதேவன் மகாதேவன் அண்டசராசிகளை படைத்த தேவன் அற்பு மனிதர்களாக நான் கூப்பிடும்போது உடனே செவி கொடுக்கின்றார் அந்த ஜபத்தை கேட்கின்றார் என்று வேதம் சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சொத்துருங்கிறேன் தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மைம உண்டாவதாக கூடியிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நீதி நெறிகளை நாம் கடைபிடிப்போம் கட்டளைகளை பிரமாணங்களை நாம் கை கொள்வோம் கர்த்தர் நல்லவர் நான் பிரமாணங்களை கை கொள்ளும் போது நம்முடைய கூப்பிடுகளுடைய செவியை திறந்து வைத்திருக்கின்றார் நம்முடைய கூப்பிடுதலை அவர் எப்பொழுது கேட்க தயாராக இருக்கிறார் என்று கத்தோடைய திருவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் ஹலே லோயா ஹலே லோயா ஹலே லோயா தேவருக்கு மயிமை உண்டாவதாக இழப்பாடத்திலிருந்து ஒரு போன் வந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் அந்த குழந்தைடையில நோய்வாய்ப்பட்டு விட்டது ரெண்டு தடவை பண்ணினார்கள் ஐயா ஜெபம் பண்ண வேண்டும் செக்அப்ல ப்ரோட் கேன்சர் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் இங்கே யாழ்ப்பாணத்திட முடியாது குழம்புக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார் ஜெபம் பண்ணும் சமீபத்துக்கு மாத்திரமில்ல தூரத்துக்கு தேவன் என்றால் தூரத்திலிருந்து ஜெபம் பண்ணினாலும் இறங்கி சமீபமாகவே இருக்கின்றார் அது அப்படினாலே ஜெபம் பண்ணினோம் திருப்பி நேற்று நம்முடைய பாஸ்டஸ்கள் இங்கே வந்துவிட்டு ஊருக்கு போய்விட்டார்கள் நேற்று எனக்கு பழைய பையன் நல்லா ஆக்கியா இருக்கிறான் அவன் நல்லா சிரிக்கிறான் நல்லா விளையாடுறான் அதாவது அங்கே போய் செக்அப் பண்ணின பிறகு அந்த நோய் ஒன்று இல்லை என்ற செய்தி கிடைத்தது என்று சொன்னார் அருமையான தேவண்ட பிள்ளைகளை நீதிமன்ற ஜபத்து கருத்து கூப்பிடல கருத்தோட சளி திறந்தே இருக்கின்றது திறந்தே இருக்கிறது எந்த நிலையில எந்த முறைகள் கூப்பிட்டாலும் கத்துடைய சொல்லு திறந்துதான் இருக்கிறது கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் இருக்கிறார் மயமாவதாக உடனே இருக்கிற கற்றுடைய பிள்ளைகளே நாம் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான இடத்திற்கு வந்திருக்கிறோம் அங்கே நாம் சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவரும் வசிக்கின்ற இடங்களிலே நீதியுள்ள வாழ்க்கை அந்த குறிநொலி போல நான்கு காரியங்கள் அந்த குரநொலியுடைய வாழ்க்கையில் இருந்தது அக்கம்பக்கில் உள்ளவர்களாலும் அவர் நச்சாட்சி பெற்றவராக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவர் சாட்சி பெற்றவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது ஹலோ பக்கத்திலிருந்து விசாரித்தால் நா அவருடைய பாஸ்டா இது இல்லாதபடி இவர்களுடைய சபையா பரவாயில்ல பாசுவாங்க வெளியே போயிருக்காங்க அக்கா இப்போ வருவாங்க அண்ணா இப்போ வருவாங்க என்று சொல்லும்படியாக நம்முடைய சாட்சி பக்கத்தில் வந்து விசாரிக்கும் போது அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டு அவர் விரும்புகிறார் கிறிஸ்தவம் என்றால் கிறிஸ்தவ ஜீவியம் கிறிஸ்துவை போலிக்கிற ஒரு ஜீவியம் தான் கிறிஸ்தவ மார்க்கம் என்று நாம் காணுகின்றோம் அப்படிப்பட்ட நிலை அழிந்து கொண்டே இருக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதை காண முடியவில்லை பிரஜாதி ரொம்ப மோசமாக கிறிஸ்தவ சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே புதிய சபையை கர்த்த பூமியிலே ஸ்தாபித்திருக்கிறார் அதான் ஒளியர் மாநாட்டில் நான் சொன்னேன் இது ஊழியர் புதிய ஊழியர் மகா நாடு இருக்கிறவர்கள் எல்லாம் புதிய சபைக்கு ஊழியக்காரர்களாக புதிய வளர்க்கும் ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்ன என்ன அஞ்சாறு பேர் கொண்டு புதிய நாங்கள் ரெண்டு பேர் இந்த தமிழகத்தில் இருந்தோம் ரெண்டு பேர் தான் இருந்தோம் தமிழகத்தில் ரெண்டு பேரும் அப்படி என்ன சொன்னது புதிய சபைதான் தேவனுடைய சபை உலகம் எ அன்று நூற்று கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் நிறைய பெருகிவிட்டோம் பெருகிவிட்டோம் வெளிநாடுகளுக்கு வேலை போய்விட்டது வெளிநாடுகளுக்கு பல நாடுகளுக்கு வேலை போய்விட்டது சீக்கிரமா உலகம் முழுவதும் கத்துடைய ஆபியான தெரிஞ்சுகப்பட்டவர்கள் ஒரே மந்தையா சபைய குடிச்சேருக்கப் போகின்றார் இறைவனோட அரசாட்சி செய்துவிட்டு பழைய இறங்கி வரும் என்று வேதம் சொல்கின்றது ஹலே லொய்யா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அறுபடியால் கட்டளை பிள்ளைகள நான் தேவனுடைய பாடியிலே அவருடைய பாடி ஆகிய சபையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் நீதிமன்ற்களாயிருக்க வேண்டும் ஒரு ஆத்துவ அப்படி இருக்குமானால் முழு சபைக்குமே அது பாதிப்பு உண்டாக்குறதாக இருக்கிறபடினா நம்ம ஒரு நீதிமான்களாயிருப்போம் ஹலையலோயா நீதிமன்ற்களுடைய கூப்பிடுதலுக்கு நீதிமன்ற வேண்டுதல் பார்வையில மிகவும் பலம் உள்ளதாக இருக்கிறது நீதி ஜபத்திற்கு என்று கத்திர வேதம் சொல்லுகிறபடி நாளே தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் பத்து இருபத்தி நாலையும் ஒருவர் வாசிக்கிறார் நீதிமொழிகள் பத்து அவனுக்கு கொடுக்கப்படும் இலையிலா அவனுடைய காரியங்களை விரும்பி இருக்கலாம் அந்த காரியம் கொடுக்கப்படும் இல்லையா நிச்சயமாகவே நாம் பெற்றுக் கொள்வோம் உழைப்புள்ள சிலர் வேலை இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் அதைத்தான் சொல்கின்றோம் கவலைப்பட வேண்டாம் கொடுக்கப்படும் கருத்தர் கொடுப்பார் கொஞ்ச காலம் பொறுத்து கொள்ளுங்கள் கொஞ்ச காலம் பாடுகளை சகித்துக் கொள்ளுங்கள் கருத்தர் உங்களுக்கு நலமான வேலை அருமையான வேலையை ஆண்டவர் கொடுப்பார் என்று அவனுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எழாருமை சோதரனை பற்றி நான் ஒரு சாட்சியன் அல்லவா ஒரு அருமையான வேலை அவருக்கு வேலை நிறுத்தப்பட்டது நாலு மாதம் வேலை இல்லாமல் சம்பளம் கொடுத்தார்கள் வேலை சொல்லிவிட்டார்கள் என்பதில் உங்களுக்கு வேலைக்கு எங்கேயுமே வாய்ப்பில்லை எங்கேயாவது தேடிக்கொள்ளுங்கள் என்று வேலை தேட முடியாது அவருக்கு ஒவ்வொரு மாதமும் அவருக்கு அதிக செலவு உண்டு அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு நிலை அவர் அசரவே இல்லை என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் நாம் அவருக்கு தைரியம் சொல்லும் ஆண்டவர் மறுபடியும் அதே கம்பெனியில அவருக்கு வேலை அமர செய்தார் என்று அவர் பிலிப்பைன்ஸ்ல கம்பெனி விஷயமாக அனுப்பப்பட்டு போயிருக்கின்றார் அப்படியான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேலை இல்லையா வாழ்க்கையில பிரச்சனையா நோயா எடுக்கண்கள் இவைகளா சரி நீதி நெய்யை அதற்காண்டவருக்கு நண்டு செலவு எல்வையா நீதிமான்களை எல்லோருக்கும் பாக அவர் மகிமைப்படுத்த போகிறார் என்று நாம் வேதத்தில் ரோமருக்கு நிறுவோம் எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வாக்கியத்தில் நாம் யுவனமாக மகிமை உண்டதாக நீதிமன்ற்களுக்கு அவ்வளவு பெரிய மேன்மை இருக்கின்றது ஆக்கியிருக்கின்றாரோ அவர்களை அடுத்து என்ன செய்ய போகிறார் மகிமைப்படுத்த போகின்றார் என்று வேதம் சொல்லுகிறது அதற்காக ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் உகந்தவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் ஆனப்படி நான் என்னுடைய கூப்பிடலுக்கு நான் ஒரு தொட்டல் பிள்ளையை போல ஒரு சொல்ல பிள்ளையை போல இருக்கின்றோம் இரவுல ஒரு மணிக்கு பிள்ளை வீழ்த்துடுமோ அருள் விடுமோ என்று பிள்ளையின் மேலே கவனமா இருக்கிறது போல கூப்பிடுக்கு அவர் செவ்வொரு ஜெபத்தை கேட்கின்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் அப்படினால அருமையான கட்டுரை பிள்ளைகளே நமக்கு இவ்வளவு பெரிய அருமையான வாக்கு தத்துவங்களை கருத்து நமக்கு கொடுத்திருக்கிற அப்படின்னாலே நான் அவருக்கு ஸ்தோத்தம் கேட்கிறவைகளே தேவன் தருவார் வாழ்க்கையில் நெருக்கடியா பிரச்சனையா கேட்டுக்கொண்டே இருங்க கேட்டுக்கொண்டே இருங்க கேட்கிறவைகளை கருத்து உங்களை கொடுப்பார் இல்லையிலா அதோடு மாத்திரமல்ல இவ்வளவு நெருக்கத்தின் மத்திலேயே அவனுடைய நீதியை நாம் காத்துக்கொள்ளும்போது நம்மை கருத்து மகிமைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லு மகிமைப்படுத்துவார் யோக இகழ்ந்தவர்கள் எவ்வளவு பேர் கடந்த கால வாழ்க்கை அதாவது அவ்வளவு வாசலு விட்டு வெளியே வந்துவிட்டால் பெரியவர்களெல்லாம் எழுப்பி நின்று தொண்டை தூக்கி குடுங்கியலை போட்டுவிட நிற்பார்களா வாலிபர்கள் அவரை கண்ட ஓடி ஒழிப்பார்களா அவ்வளவு பெரிய ஒரு நீதிமன்றாக இருந்தார் வாழ்க்கை நீதி நிமித்தமாக அவருடைய பக்தி நிமித்தம் உத்தமத்தை நிமித்தமாக நிறுத்தப்பட்டது கூட தூசித்தார்கள் நண்பர்கள் கூட தூசித்தார்கள் எத்தனையோ இடக்கண்கள் அவசரவே இல்லை அவரை மகிமைப்படுத்தினார் இளையலோயா பழையபடியே இரண்டு மடங்காக ஆசீர்வதித்தார் பூரண வயது உள்ளவராக அம்பாரத்தில் சேர்க்கப்பட்டார் என்று யோபி குறித்து சொல்லி இருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கடன் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீதிமனுடைய மிகவும் பலன் நம்மை கருத்தர் லட்சித்திருக்கின்றார் பாவிகளாயிருந்த நம்மை அவர் லட்சித்தவருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக்கியிருக்கின்றார் அவருடைய தீபத்தை அவர் கேட்பார் நம்மை கருத்தர் மகிமைப்படுத்தப் போகின்றார் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை நம்மிலே நிறைவேற்றுவோம் சபை நியூகத்தில் அநேக நெருக்கடிகள் நாம் இருக்கின்றோம் இப்பொழுது பல விமான நமக்கு இருக்கின்றது கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் பிரயாசப்பட்டு இருக்கிறோம் அது பெற்றுக்கொள்வோம் என்னை வாழ்க்கை கர்த்த நம்முடைய ஜபத்திற்கு செவியை திறந்து வைத்திருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு நாம் காணப்படுவோம் கருத்த ரவிப்பார் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால்